நச்சினையின் சரவெடிக்காக அறிமளம் சேங் அனப்பிரியன் நான் எட்டாவது படிச்சுக்கிட்டு எங்களுக்கு காசி ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் எங்களுக்கு அறிவியல் பாடம் எடுத்தார் எங்களுக்கு வந்து அறிவியல் பாடத்தில் இந்த குபியாடி குழியாடி ரெண்டு வரும் அதில் கிட்ட பார்வைக்கு எது எட்ட பார்வைக்கு எது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருப்போம் கிட்ட பார்வைக்கு குவியாடி எட்ட பார்வைக்கு குழியாடி இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் அது மைண்டில் நிற்காது எப்படி சொன்னாலும் மறந்து போயிடும் அப்போ அந்த ஆசிரியர் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார் திடீர்னு ஒரு பையனை எந்திரிக்கச்சு வந்தார் ஐயவா இந்த இடத்துல ஒரு குழி தோண்டு அப்படின்னாரு அவன் இப்படி முடிச்சுக்கிட்டுனேன் டேய் சும்மா தோன்றுறா அப்படின்னாரு சார் இது சிமெண்ட்டு தர சார் எப்படி தான் தோன்றுறது அட சும்மா தோன்றுற அப்படின்னாரு அப்படி தோன்ற மாதிரி பாவலாக பண்ணேன் சரி தோண்டிட்டியா இப்போ என்ன வந்துருக்குவான் கையில் அப்படின்னாரு மண் இருக்கு அப்படின்னா அப்படி இடத்துல போட்டால் அது கொட்டி போயிருக்கோம் எட்டை கொண்ட குவிச்சிட்டு வா அப்படின்னாரு ஏட்டத்தில் கொண்டுபடி போகிற மாதிரி போய் பாவலாக பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண அப்படின்னாரு சொல்லிட்டு கிட்ட குழி தோண்டி எட்ட குவிச்சிட்டு வா இதான் உனக்கு இன்னைக்கு வேலை அப்படின்னாரு ஒன்னும் புரியல என்னடா சொல்றாரு அப்படின்னு சொல்றது கேள்ற கிட்டத்துல ஒரு குழிய தோன்றா எட்டத்துல உண்டா குவிச்சிட்டு வாடா இதாண்டா உனக்கு வேலை அப்படின்னாரு நாங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா லூசு மாதிரி என்ன ஐயா என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா சொன்னாரு சரி கிட்டத்துல என்ன பண்ணேன் குழி தோண்ட ஐயா அப்ப கிட்டப்பார் நோக்கி எட்ட கொண்டு போய் என்ன பண்ண குவிச்சிட்டு வந்தேயா சரி அப்ப எட்ட பார்வைக்கு குபி ஆடி இப்ப உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டார் கிட்ட குழி தோண்டி எட்ட குபி அப்படின்னு சொன்னார் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இல்லை இனி லைஃப் ஃபுல்லா வந்து அது மறக்காது இது மாதிரி மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த மாதிரி நகைச்சுவையா சொல்லி கொடுத்தோம்னா அது எந்த காலத்துலயுமே மறக்காது அந்த எங்களுக்கு வந்து அந்த வருஷம் ஃபுல்லா எப்போ அந்த கேள்வி வந்தாலும் நாங்க கரெக்டா எழுதி அந்த ஒரு மார்க்க வின் பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்த அந்த காசி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறி இந்த தீபாவளி திருநாளில் என்னுடைய வாழ்த்துக்களை ஐயாவுக்கு சமர்ப்பித்தேன்